நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூணு இந்த காலத்தில் நம்மளால் அதாவது பெரும்பாலானவங்க கிட்ட இருக்கிறது மொபைல் ஃபோன் இல்லையா இது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு அடுத்து ரெண்டாவதாக நிறைய பேர் பார்க்கறது யூடியூப் இல்லாட்டி வாட்ஸ்அப் இல்லாட்டி ட்விட்டர் இல்லாட்டி ஃபேஸ்புக் இப்படி இதுவும்ஸ்ட் வாண்டட் ONE அடுத்தது மூணாவது நமக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தோட தகவல் தெரியணும் அப்படின்னா முன்னாடி எல்லாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி எல்லாம் நாம புக்ஸ் படிச்சு தெரிஞ்சுக்குவோம் அது இல்லைன்னா லைப்ரரிக்கு போய் அங்க இருக்கிற புக்ஸை ரெஃபர் பண்ணி படிப்போம் கரெக்டா ஆனா இப்ப எல்லாம் அதுக்கு தேவையே இல்லாம போயிருச்சு லைப்ரரிக்கு போறது புக்ஸ தேடி கொண்டு வந்து அதுல நமக்கு தேவையான விஷயங்களை நோட்ஸ் எடுத்துக்கிறது இது எல்லாம் இந்த காலத்துல ரொம்பவே குறைஞ்சே போயிருச்சு இந்த நிலைக்கு அதாவது இந்த காலத்தோட இந்த நிலைக்கு காரணமா அமைஞ்சது ரெண்டு முதலாவது இணையம் அப்படிங்கிற இன்டெர்நெட் வசதி ரெண்டாவது வலைத்தளம் அப்படிங்கிற டபுள்யூ டபிள்யூ அப்படி அப்படிங்கிற வேர்ல்டு வெப் இதில் இன்டர்நெட் அப்படிங்கிறது வலைத்தளம் வர்றதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு வசதி பல சாதனங்களை இறை இணைக்கிற ஒரு வசதியாக இருந்தது தான் இந்த இன்டெர்நெட் அப்படிங்கிறது இந்த ஒரு பாகமா உருவாக்கப்பட்டதுதான் வலைத்தளம் அப்படிங்கு மக்களும் உபயோகப்படுத்தி தொண்ணூத்தி ஓராம் வருஷம் வெளியிடப்பட்ட தினம்தான் இருபத்தி மூணு பலவித தகவல்களை பல தரப்பட்ட சர்வர் அப்படிங்கிற கம்ப்யூட்டர்கள் வழியா இணைய வச்சு அதாவது இன்டர்நெட் வழியா கனெக்ட் பண்ணி மக்கள் யூஸ் பண்ண வெளியிடப்பட்டது வலைத்தளம் அப்படிங்கிற வேர்ல்ட் வைடு வெப் இதை உருவாக்குனவர் திமோதி ஜான் அப்படிங்கிற பிரிட்டிஷ் நாட்டோட கம்ப்யூட்டர் அறிவியல் விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் தான் கண்டுபிடிச்சத பலவித சோதனைகளுக்கு உட்படுத்தி அதாவது ரெண்டு வருஷம் ரொம்ப கடுமையா டெஸ்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல வெளியிட்டார் அவர் ஒரு சின்ன புள்ளியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொடங்கப்பட்ட வலைத்தளம் இன்னைக்கு அது இல்லாம நம்மளால இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது அதில் இருக்கிற தகவல்கள் மற்றும் அதோட ரீச் எல்லோருக்கும் கை கேட்டும் தூரத்தில் கிடைக்கிற அதோட தன்மை அப்படிங்கிறதுலயே சந்தேகமே இல்லை நமக்கு உலகத்தையே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுற வேர்ல்டு வைடு வெப்ப சிறப்பிக்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் பிரிட்டன் அஞ்சல் துறை அஞ்சல் தலை வெளியிட்டாங்க இந்த அஞ்சல் தலையை தகவல் தொழில்நுட்பம் அதாவது கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்